வணக்கம் நற்றினியின் செய்தி சேவை நவம்பர் 5, இரண்டாயிரத்தி பதினெட்டு ஐப்பசி மாதம் நாள் திங்கட்கிழமை உலகெங்கும் நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட அங்கொன்றும் இங்கொன்றுமாய் பட்டாசு சத்தம் கேட்க துவங்கியுள்ள இவ்வேளையில் உங்களுக்காய் சுடச்சுட செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் தமிழகத்தில் காய்சல் பரவாமல் தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் தொழிலதிபர் ரன்வீர் சா அலுவலகத்தில் இருந்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஐந்து பெருமாள் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன ராமநாதபுரம் மாவட்டம் திரு நடராஜர் கோவிலில் காவலாளையை மர்ம நபர்கள் தாக்கிவிட்டு பல கோடி மதிப்புள்ள மரகத நடராஜர் சிலையை கடத்த முயன்றுள்ளனர் ஆனால் கோவிலின் அபாய அலாரம் ஒழித்ததால் கொள்ளையர்கள் தப்பியோடியுள்ளனர் இதுகுறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி பட்டாசு வெடித்தால் ஆறு மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும் என சென்னை காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழகத்தில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யும் எனவும் ஒரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யவும் வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் கன்னியாகுமரியை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியிலும் மன்னார் வளைகுடா பகுதியிலும் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்புள்ளதாகவும் இதனால் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ள மீனவர்கள் அதற்குள் திரும்பி வந்துவிடுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்திய செய்திகள் ஈரானிலிருந்து இந்தியா தொடர்ந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய அமெரிக்கா அனுமதித்ததற்கு பிரதமர் நரேந்திர மோடியின் முயற்சிகளே காரணம் என மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் காற்று மாசுபாடு தொடர்ந்து அதிகரித்து வருவதன் விளைவாக முகமூடிகளின் விற்பனை அதிகரித்துள்ளது மும்பையில் ஜூஹூ பகுதியில் உள்ள ஆர் என் கூப்பர் மருத்துவமனையில் இருபத்தி ஏழு வயது இளைஞர் ஒருவரின் வெட்டப்பட்ட வலது பாதத்தை அறுவை சிகிச்சை மூலம் மருத்துவர்கள் ஒட்டவைத்துள்ளனர் சித்திரை ஆட்ட திருநாளை முன்னிட்டு சபரிமலை கோயில் நடை இன்று மாலை திறக்கப்படும் நிலையில் பக்தர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன காஷ்மீர் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள கடும் பனிப்பொழிவால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பேபர்ஸ் பீரங்கி ஊழல் வழக்கை மீண்டும் விசாரணை செய்ய அனுமதி கோரி சிபிஐ தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது பீகார் மாநிலம் பாட்னாவில் ஜன் சதாரண் எக்ஸ்பிரஸ் ரயிலின் நான்கு பெட்டிகள் தடம் புரண்டன இதில் பயணிகளுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒரு நிமிட யோசனை இதுபோல் பல தரமான ஒலிக்கோப்புகளை தினம்தோறும் கேட்டு சுவைக்க டபிள்யூ என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் சீனாவில் ஓடிய லாரியால் பயங்கர விபத்து ஏற்பட்டது இதன் காரணமாக தொடர்ச்சியாக முப்பத்தி ஒரு வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டதில் பதினைந்து பேர் பலியானார்கள் இம்மாத இறுதியில் அர்ஜென்டினாவில் ஜி இருபது மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் சீன அதிபர் ஜி ஜின் பிங்கை அமெரிக்க அதிபர் டிரம்ப் சந்திக்க உள்ளார் சீனாவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் அதிபர் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார் பிரதமர் பதவியிலிருந்து அகற்றப்பட்ட ரணில் விக்ரமசிங்க மறுபடியும் அப்பொறுப்பில் அமர்த்தப்பட்டால் ஒரு மணி நேரம் கூட தான் அதிபராக நீடிக்க மாட்டேன் என்று இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேன அதிரடியாக அறிவித்துள்ளார் சிரியா ஜோர்டான் எல்லையில் சிக்கியுள்ள சுமார் ஐம்பதாயிரம் மக்களுக்கு முதலுதவிகள் செய்ய அதற்கு தேவையான பொருட்களுடன் ஐ உதவிக்குழு அங்கு சென்றுள்ளது சிரியாவில் அமெரிக்க கூட்டுப்படை நடத்திய தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் பதினான்கு பேர் பலியானார்கள் ஏமன் நாட்டு போரில் பட்டினியால் உயிரிழந்த ஏழு வயது சிறுமியின் புகைப்படம் உலகத்தின் கவனத்தை ஏற்பு அனைவரையும் கண்கலங்க வைத்துள்ளது நாட்டில் நங்கர்ஹார் மாகாணத்தில் தாலிபான் பயங்கரவாதிகளுக்கும் ஐ பயங்கரவாதிகளுக்கும் இடையே பயங்கர மோதல் ஏற்பட்டது இதில் பதினெட்டு தாலிபான் பயங்கரவாதிகளும் மூன்று ஐ பயங்கரவாதிகளும் உயிரிழந்தனர் வணிகச் செய்திகள் கட்டுமான பணிகளில் பயன்படுத்தப்படும் டிஎம்டி கம்பிகளின் தரம் குறித்த புகார் விசாரிக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது கடந்த செப்டம்பர் நிலவரப்படி ஆயிரத்தி தொன்னூத்தி மீது திவால் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க விண்ணப்பம் அளிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் டெபிட் கார்டுகள் எண்ணிக்கை நூறு கோடியை எட்ட உள்ளது தொன்னூறுகளில் ஆரம்பித்த டெபிட் கார்டு விழிப்புணர்வு இப்போது பல மடங்கு பெருகியுள்ளது டெபிட் கார்டு மட்டுமன்றி கிரெடிட் கார்டு பயன்படுத்துவோரும் அதிகரித்து வருகின்றனர் தாராளமயமாக்கல் கொள்கையால் இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகள் ஆதாயம் அடைந்துள்ளன என நிதி ஆயோக் முன்னாள் துணை தலைவர் அரவிந்த் பன்காரியா கருத்து தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் ஐ கால்பந்து போட்டியில் சென்னை அணியை ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி மும்பை அணி வெற்றி பெற்றது தெற்காசிய ஜூனியர் கால்பந்து போட்டி தொடரில் மூன்றாவது இடத்துக்காக நேபாள அணியுடன் மோதிய இந்திய அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று வெண்கல பதக்கம் பெற்றது காயம் காரணமாக வெஸ்ட் இண்டீஸ் அணி வீரர் ஆண்ட்ரி ரசுல் இந்தியாவுடனான டி தொடரிலிருந்து விலகியுள்ளார் பிரபல ஏடிபி டென்னிஸ் தொடரான ஃபாரிஸ் மாஸ்டர்ஸ் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி போட்டியில் விளையாட நட்சத்திர வீரர்கள் ரோஜர் ஃபெடரர் மற்றும் நோவாக் ஜோகோவிச் ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர் நடிகர் சிம்பு தற்போது சுந்தர் இயக்கத்தில் நடித்து வருகிறார் அவருக்கு ஜோடியாக எனை நோக்கி பாயும் தோட்ட பட ஹீரோயின் மேகா ஆகாஷ் நடிக்கிறார் இப்படத்தின் ஷூட்டிங் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது நடிகர் சங்கத்தில் உறுப்பினர்களாக உள்ள மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட நடிகர் நடிகைகள் நாடக நடிகர்களுக்கு தீபாவளி பரிசாக வேட்டி சேலை வழங்கப்பட்டது இயக்குனர் அட்லி இயக்கத்தில் தெரி மெர்சல் படத்தை தொடர்ந்து மூன்றாவதாக நடிக்க உள்ளார் விஜய் இப்படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கிறது இதில் கதாநாயகியார் நடிக்கும் நடிகர் நடிகைகள் யார் யார் என்ற முதல்கட்ட வேலை தொடங்கியுள்ளது வருகிற ஜனவரி மாதம் படப்பிடிப்பை தொடங்குவது என முடிவு செய்து இருக்கிறார்கள் இத்துடன் நண்டினியின் இன்றைய செய்திச் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்